ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மஹம் ஸ்ராத்தங்கர தலைப்பிலே ஸ்ராத்தனுடைய முக்கியத்துவத்தை இந்த கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்தி காற்ற ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்துன்னு வரும் அப்படி ருச்சி பித்தக்களை பார்த்து கேட்குறார் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன சொல்கிறேனே நீங்கள் சொல்லலாமா அப்படி நீங்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து துக்கங்களை அனுபவித்து பித்திருவத்தை அடைஞ்சவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த துக்கங்கள்லாம் அனித்தியம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுட்டுருப்பேன் அப்படி இருக்கிற நீங்கள் கல்யாணம் ஸ்ராத்தம் பண்ணுன்னு கர்மாக்கள பண்ணுன்னு நீங்கள் சொல்லப்படாது அவித்யா பச்சதே வேதே கர்மமார்க் பிதாம தற்கதம் கர்மணோ மார்கே பவந்தோ யோஜய்தி மாம் நீ கர்மாவை பண்ணு கர்மாவை பண்ணுன்னு நீங்கள் என்ன ஈடுபடுத்தக்கூடாது ஏன்ன இதெல்லாம் அனித்யமான விஷயங்கள் கர்மாக்கல் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம்னா அக்னியில் ஆஜ்யமோ நெய்யோ அன்னமோ ஆகுதி பண்ணுறோம் அப்படின்னா அது பஸ்மாவாக போய்டுறது சாம்பலாக போய்டுறது அதிலிருந்து ஒரு புண்ணியம் வருது அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட அதுவும் சாஸ்வத்தமாக அப்படின்னு இல்லை அப்படின்னு தானே உபனிஷத்து சொல்கிறது க்ஷீணே புண்ணியே விசந்தி சேர்த்த புண்ணியத்தினாலே நல்ல லோகம் கிடைக்கிறது அதுவும் சாஸ்வதமான இல்லை இந்த புண்ணியம் தீர தீர தீர கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிற பொழுது திரும்பவும் இந்த உலகத்துக்கு தான் வந்தாகணும் அந்த பாக்கி உள்ள புண்ணியத்தை வச்சுண்டு இந்த உலகத்துக்கு வந்துடுறான் ஒவ்வொரு ஜீவனும் அப்படி இருக்கிற கர்மாவை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி இருக்கிற கர்மாவை பண்ணி நாம் ஸ்ரேய அடையிறத விட எதையுமே செய்யாமல் பகவான் ஆராதித்து பகவானை உபாசித்து பகவானே நினச்சிண்டு சாஸ்வதமான ஒரு உலகத்தை அடையலாமே அதுதான் நீங்கள் எனக்கு சொல்லணும் அநேக பவசம்பூத கர்ம பங்காங்கிதோ புதைஹி ஆத்மா தத்துவ ஜானதோயைகி ஆத்ம ஜானத்தை நாம் அடையணும் அதற்கு வைராக்கியம் வேணும் அது எனக்கு இருக்குது இந்த வைராக்கியத்தை வச்சுண்டு நான் ஆத்மானுபவத்தை அடைஞ்சுடுவேன் நீங்கள் என்ன திரும்பவும் இதில் ஈடுபடுத்தாதீங்கோ அப்படின்னு ருச்சி சொல்கிறேன் இந்த பித்தர்கள் சிரிச்சுண்டு அவர்கிட்ட மேற்கொண்டு பேசுகிறேன் இது எப் இந்த சம்பாதம் எப்படி இருக்குன்னா கீதையில் கிருஷ்ணார்ஜுனம் மாதிரி இருக்கு மூணாவது அத்தியாயத்தில் கேட்குறான் அர்ஜுனன் ஜியாயசி சேத் கர்மணஸ்தே மதாபுத்திர்ஜனார திம் கர்மணி ஹோரே மாம் நியோஜயசி கேஷவ ஹே கேஷவ கர்மாவட்டிலும் ஜானத்துக்கு தான் உயர்வு ஜாஸ்தி உயர்ந்தது ஜானம் சிறந்தது அந்த ஞானத்துக்குள்ள ஜானத்தில் என்னை ஈடுபடுத்தாமல் த்க்கும் கர்மனி கோரையுமாம் இந்த கோரமான கர்மாவில் கொண்டு போய் என்னை ஈடுபடுத்துகிறையே இது ஒரே கஷ்டம் சிரமம் இதில் போய் என்னை ஈடுபடுத்துறையேங்கிறான் அர்ஜுனன் அப்போது பகவான் நிறையா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற கர்மாவனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இந்த கர்மா அவனுடைய ஞானத்துக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற அந்த கீதையில் உள்ள ஒரு அக்ஷரத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நாம் இதை தெரிஞ்சுக்கணும் மேலிருந்த வரியா பார்த்தால் சரித்திரம் மட்டும்தான் தெரியும் கதை தெரியும் ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிறான்னு தெரியுமே வழிய உண்மை தத்துவம் நமக்கு தெரிய வராது அந்த கீதையினுடைய அபிப்பிராயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப புண்ணியம் வேணும் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது உபனிஷத் பாஷ்யங்கள் உபனிஷதார்த்தம் கீதா பாஷ்யம் கீதார்த்தங்கள்லாம் சாமான்யமாக பாக்கி வித்தியைகள் படித்து தெரிஞ்சுக்கிறது மாதிரி தெரிஞ்சிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப சிரமம் அதை கேட்கறதுனால நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அதற்காக நாம் அதை கேட்குறோம் ஆனால் அதில் உள்ள தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பக்குவம் வேணும் அது சாமான்யமாக நமக்கு கிடைக்காது ஏதோ கிடைச்சது மாதிரி இருக்கும் கேட்கும் பொழுது அப்படியே எல்லாம் மனசுக்கு புரியும் அவர் சொல்கிற பொழுது ஓஹோ அப்படின்னு நல்லா மனசுக்காகும் அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தால் ஒரு வார்த்தை கூட நமக்கு ஞாபகம் வராது ஏதோ சொன்னார் அவர் அப்படின்னு தான் தெரியுமே தெரிய என்ன சொன்னார்ன்னு நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ சாமான்யமான விஷயம் இல்லை உபனிஷதர்த்தங்கள்லாம் அதுதான் பித்தக்கள் அவருக்கு சொல்கிறார் கீதையில் கடைசியில் பகவான் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு சந்நியம்யேந்திரஜ கிராமம் சர்வற்ற சமபுத்தஜா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதிதே ரியங்களை பூரா கட்டுப்படுத்தினவன் எல்லோரையும் சமமாக பார்க்கிறவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறவன் எல்லோரிடத்திலும் சமமாக இருக்கிறவன் தேப்பிராப்னுவந்தி மாமேவ அவன் ஈஸ்வரனாகவே ஆயிடுறான் மாமேவ ப்ராப்ணுவின்னு என்ன அடையிறான்னு அர்த்தமில்லை அகம் பிரம்மாஸ்மின்னு தானே உபனிஷத்து சொல்கிறது நான் ஈஸ்வரனாக ஆயிடுறேன் அப்படிங்கிற ஜானம் சொல்லக்கூடாது நான் ஈஸ்வரன் ஒருத்தன் சொன்னான்னா அவன் அஜானின்னு பேர் நான் தான் பகவான்னு சொல்லக்கூடாது அவனே பகவானாக பிரகாசிக்கிறான்னு உபனிஷத்து சொல்கிறது அப்படி யார் இருக்கானோ அவன் ஜானி உலகத்தை ஜெயிச்சவன் திரும்பவும் பிற பிறப்புங்கிறது கிடையாது அப்படி உள்ளவன் அந்த ஒரு ஜானம் எப்போ வரும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பிறக்கிற பொழுதே வித்யா குணம் அவத்யா குணம்னு ரெண்டு குணங்களோடு தான் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறான் வித்யா இந்த ஜானம் ஞானியாகவே பிறக்கிறான் பூர்வ ஜென்மாவில் சம்பாதித்த வித்யை படிப்பு இவைகள்னாலே அவனுக்கு மனசு பக்குவமாகி பிறக்கிற பொழுதே அவன் வைராக்கியசாலியாக இருப்பான் உபனிஷத்திலே ஒரு ஈடுபாடு அப்படி இருப்பான் அப்படி இருக்கிறவனுக்கு எதுவுமே அவசியம் இல்லை இது ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டோ க்ேஷோதிக்கம் அவசேத்தசா அவதிர் துகம் தேகவதுவா அது சாமானியமான நிலை இல்லைப்பா அது ரொம்ப உயர்ந்த நிலை அது அப்படி இருக்கிறதுக்கு பூர்வஜன்மதம் பூர்வஜன்மாவில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப அபியாசம் பண்ணியிருக்கணும் பகூன்த்தே ஜானவான் மாம் பிரபே ரொம்ப ஜென்மாக அபியாசம் பண்ணி தான் ஞானத்தை அடைய முடியும் சாமான்யமாக அடைஞ்சிட முடியாது அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்த ஸ்டெப்பு பகவானே சொல்கிறார் அந்த அளவுக்கு உனக்கு அபியாசம் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பு பகவானே சொல்கிறார் அதச்சத்தும் சமாதாத்தும் நசக்னோஷி மைஸ்திரம் அபியாச யோகேன தத்தோ மாமி சாப்தும் தனஞ்சயா அந்த அளவுக்கு பக்குவம் நீயாக சம்பாதிக்க முடியாது உனக்கு தானாக கிடைக்கணும் அது அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்ததாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்கிற மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்